அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு ஜெகவீர பாண்டியனாருடைய உரையிலிருந்து இதற்கு சில கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம் இப்போ நல்ல நண்பர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம் அரிது அப்படியே கிடைச்சாலும் மனசு மாறாம கவனமாக நடந்து அதை தொடர்ந்து அந்த நட்பை நாம் மெயின்டைன் பண்ணுறது தொடர்ந்து அதை க காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப அரிது அப்படிங்கிறதுக்காக என்ன சொன்னார் நட்பின் செயற்கரிய யாவுல இந்த வரியை சொல்கிறார் இப்படி ஜெகவீரபாண்டியினர் நண்பர்கள் கிடைப்பதும் அப்படி கிடைத்த நண்பர்களை தொடர்ந்து நாம் அவர்களோடு நட்பு கொண்டு அதை நட்பை வளர்ப்பதும் மிகவும் அரிது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார் திருவள்ளுவருங்கிற நட்பின் செயற்கரிய யாவுல எவ்வளவு ஒப்பமுடையவன் ஆயினும் நட்பினர் இல்லையாயின் பக்க பழுமரம் போல அவன் திட்பம் இந்த தமிழை பாரம் எவ்வளவு தான் சக்தி மற்ற ஆற்றல்கள்லாம் இருந்தாலும் நல்ல ஒரு நண்பர் இல்லைன்னா இந்த பக்கத்து வேறு பழுத்த மரம் அது வந்து உறுதியாகாது எவ்வளவு ஒட்பம் உடையவன் ஆயினும் நட்பினர் இல்லையாயின் பக்கவேரில்லாத பழுமரம் போல அவன் திட்பம் உறான் ஆதலால் தனக்கு உறுதுணையாக சிறந்த நட்பினை செய்து கொள்ள வேண்டும் என்றவாறு அப்படின்னு அவருடைய உரையில் காணப்படுகிறது ஒட்பங்கிற சொல்லுக்கு கூர்மையான சிறந்த அறிவுன்னு அர்த்தம் ஏற்கனவே இந்த ஒட்பங்கிற சொல்லை நம்ம பார்த்துருக்கிறோம் கல்லாதான் ஒட்பம் கழிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார் படிக்காதவனுக்கு கொஞ்சம் புத்தி சாமர்த்தியம் இருந்தாலும் கூட படிக்காத காரணத்தினால பெரியவங்கள்லாம் முறையாக படிக்காத அவனுடைய அறிவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த குரலை நானூற்றி நாலில் அதுக்கப்புறம் அறிவுடைமையில் பார்த்தா கூட உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு இந்த ஒட்பங்கிற சொல்லுக்கு இந்த அர்த்தம் எதனால இங்கே சொல்கிறோம்னா இவருடைய உரையில் இந்த ஒட்பங்கிற சொல்லை பயன்படுத்துகிறார் அவர் இந்த தமிழ் எதுக மோனையெல்லாம் மிக அழகாக அற்புதமான சொல்லாட்சியை செய்கிறார் ஜெகவீர பாண்டியினார் எவ்வளவுதான் அறிவு திறமை இருந்தாலும் கூட அவனுக்கு கூட நல்ல நண்பர்கள் இல்லைன்னா இந்த பக்கவேறு சல்லி வேர்லாம் இல்லாத மரம் மாதிரி அது உறுதியாகாது அப்படின்னு அதுக்கு திருஷ்டாந்த இந்த மரத்தை சொல்கிறார் ஆகையினால எப்பவுமே நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் நமக்கு இருக்கணும் அது ஏற்கனவே நம்ம பார்த்தோன்னு சொன்னேன் முந்தியே பார்த்தோன்னு சொல்லியிருக்கேன் சிற்றினம் சேரக்கூடாது பெரியாரை துணை வேண்டும் சொன்னார் இங்கே நட்பை பற்றி சொல்கிற நிறைய நண்பர்கள் தேவை வேதத்திலேயே மனைவியே கணவனுக்கு ரெண்டு தான் சொல்லியிருக்கு சகாய சப்தபதா பூம இந்த சப்தபதி பண்ற ரெண்டு பேரும் நாம ரெண்டு பேரும் நண்பர்களாகிவிட்டோம் அப்படிதான் சொல்லியிருக்கு அல்ல நட்பை தேடிக்கொள்ளணும் அப்படிங்கிற கருத்து நாளை தொடர்ந்து மேலும் சிந்திப்பதற்கு வள்ளுவருந்தகையினுடைய பேரருளால் முயற்சிப்போம் செயற்கரிய யாவுள நட்பின்